அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக ஒருவர் அதன் மூலம் இவ்வுலகில் அவருக்கு உணவாக கூலி கொடுக்கப்படும் இறை நம்பிக்கையாளர் நன்மை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்காக அவரது நன்மைகளை மறுமைக்காக மேலும் இவ்வுலகிலேயே அவரது வழிபாட்டிற்கான உணவை அவருக்கு வழங்குகிறார் நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருக்கு எந்த ஒரு நன்மையிலும் அநீதம் செய்ய மாட்டான் அதற்காக இவ்வுலகில் கூலி கொடுக்கப்படும் மேலும் அதற்காக மறுமையிலும் கூலி கொடுக்கப்படுவான் இறை மறுப்பாளர் அல்லாஹுக்குரிய செயல்களை செய்தால் நன்மைகளை இவ்வுலகிலேயே கொடுக்கப்படுவார் மறுமையை அவன் அடைகிற போது அவருக்கு கூலி கொடுக்கப்படத்தக்க நன்மை எதுவும் இருக்காது முஸ்லிம் இரண்டு எட்டு பூஜ்ஜியம்